என்ன சாஜ்மாமா கப்பல் கவுந்து வச்சா கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கிய என்னாச்சு ஒண்ணு முல்லடா கப்பல் அங்க வரல நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அதை பார்த்தாத்தான் ஒரே யோசனையா இருக்குது என்னடா இப்படி இருக்குது அதுதானே மாமா வாழ்க்கையே நம்ம நினைக்கிறதுல நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது நீங்க என்ன நினைச்சியா அது என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாத்தான் சொல்லுங்களேன் ஆனா நம்ம பார்வை மாற்று திறனாளி மாணவர்களுக்காக இந்த கனிப்பொறி பயிற்சி வழங்கணும் அதுக்கு நட்டினை நண்பர்கள் கொஞ்சம் தொகையை வசூல் பண்ணி அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் சரி நண்பர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்வான்னு பார்த்தா ஒருத்தர் ஒன்னும் வாயத்திற்கல அதுதான் ஒரு யோசனையா இருக்குது அப்படியா அடைய என்ன மாமா எங்க பார்த்தாலும் பேங்குல போனா ஒரே கூட்டமா இருக்கு உள்ள போக முடியல வெளியில வர முடியல இன்னைக்கு பணம் பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இந்த நேரத்துல நீங்க எப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா யாரு மாமா கொடுக்க முடியும் அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து செய்யணும் நீங்க மட்டுக்க தடல் என்ன தேய்ச்சு சொல்றியே உடனே நினைக்க முடியும் அதெல்லாம் அது மனசு இருந்தா முடியும்டா நமக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு இருந்துச்சுன்னா எதையும் நம்ம செய்வோம் பேங்க்ல பண நெருக்கடியாக்கு அதுக்காக வீட்டுல சாப்பிடாம இருக்கமா இல்ல நம்ம தண்டாடம் செய்யக்கூடிய செலவுகளை செய்யாம இருக்கமா எல்லாம் ஒரு காரணத்துக்கு வேணாலும் கொடுக்க மாட்டோம் அவ்வளவுதான் அதுக்கு இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்க வேண்டியது நீங்க வாட்டுக்கு சொல்லுவியா அதெல்லாம் போய் பார்த்தாதான் தெரியும் ஏன் இப்ப நான் என்ன பேங்க் போலயா பணம் எடுக்கலையா பாக்கலயா எல்லாரையும் பாத்துக்கிட்டே இருக்கோம் அதாவது ரொம்ப அதிகமாக எல்லாம் என்ன எதிர்பார்க்கல நம்ம என்ன நினைச்சோம்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து உலகம் பூரா போய்கிட்டு இருக்கு நபர்கள் வாங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஐநூறு பேரு ஒரு நூறு ரூபா நூறுவாங்கிறது இந்த காலத்துல ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு கடைக்கு என்ன ஒரு நூறு ரூபாய் மாத்திரமா அடுத்த நிமிஷம் அதை காணாம போயிருது எல்லா பொருட்களுடைய விலைகளும் சேகாந்த மாதிரி இருக்கு பணத்துக்கு ஒரு அந்த மதிப்பு இல்லாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒரு நூறு ரூபா ஒரு நபர் கொடுக்கணும்னு நினைவுல நினைச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு ஐநூறு பேர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த இன்னைக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம தாராளமா அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு நபருக்கு நூறு ரூபாங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆனா அது எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு அமௌண்ட சேரும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதைத்தான் நம்ம சொல்லியிருந்த சிறு துளி பெருவெல்ல மைய அதனால நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு துளியை கொடுங்க நீங்க பெருசா எல்லாம் கொடுக்க அந்த ஒரு துளியை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருந்தா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓரளவு நல்ல ஒரு வசதியா ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு சம்பாதிக்கிறேன் நமக்கு ஒரு காலத்துல யாரும் உதவி செஞ்சிருப்பாங்கடா அதான் நம்ம மறக்க கூடாது ஏன்னா நமக்கு யாரும் உதவி செய்யாமல நிலைமைக்கு வந்துட்டோம் ஏதோ யாரோ ஒரு காலத்துல ஒருத்தவங்க ஏதோ பண்ணிருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம இன்னைக்கு ஓரளவு நல்லா இருக்கிறோம்னா ஏதோ கஷ்டப்படக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறாங்க அப்படின்னா ஜீர்ணமாதிக்கு ஏதாவது செய்யணும் நினைச்சோம்னா இது வந்து நம்ம ஒரு கட் அவுட் வைக்கிறதுக்கோ ஒரு சில வைக்கிறதுக்கோ நம்ம வசூல் பண்ணல அதாவது அண்ண சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ணன் யாவினும் புண்ணியம் கூடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு அன்னைக்கே அந்த மகாகவி பாரதியார் சொன்னார் அது மாதிரி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி புண்ணியம் அதுல இருக்குது நம்ம கோயிலுக்குள்ள போய் தர்மம் செய்யறதை விட எவ்வளோதான் பண்றதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது எல்லாரும் போய் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நமக்கு எல்லாம் எவ்வளவு வேலைகள் இருக்கு அதனால நம்ம போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சரி யாரோ ஒரு நபர் எடுத்து அதை பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஒரு உறுதுணையா இருந்தோம்னா அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அதை தானே நம்ம செய்ய சொல்றோம் அது அதை நினைச்சேன் அது யாரும் போய் வேதனையா இருந்துச்சு என்னடா இந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இல்லாமலே போயிடுச்சா நம்ம நாட்டுல அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா தம்பி கொடுக்கூடாது செய்யக்கூடாது எல்லாம் பெரும்பாலும் யார்ட்டையும் இருக்காது என்ன இதுக்கு சரி செய்யும் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இது என்னன்னா சரி நம்ம என்னதான் கொடுக்குறோம் யாராச்சும் அதையும் இருக்கிறவங்க கொடுப்பாங்கல்ல அதை வச்சு அவங்க ஏதாச்சும் பண்ணிக்குவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனாலதான் யாருமே முன்னுக்கு வர்றது கிடையாது முதல்ல போற நபர் யாரு அதுக்குதான் எல்லாருக்குமே தயக்கமா இருக்கும் அதனாலதான் பல விஷயங்கள் இன்னைக்கு எந்த எங்கேயுமே கேற்பாடு அப்படி கடந்துகிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒன்று வந்து ஐயா என்னால இது முடியும் இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த எவ்வளவு வேணாலும் செய்யலாம் அதனால அந்த இது செய்யாம இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அது வேற ஒண்ணும் இல்லை ஏன் மாமா சும்மா ஒரு நூறு ரூபாய் கட்டுறதுக்காக போய் பேங்க்ல போய் கியூல நின்று அந்த கூட்டத்தில் அழிச்சு பிடிச்சி அதெல்லாம் கட்ட முடியுமா நீங்க என்ன மாமா நீங்க நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயமா பேசுறீங்க ஒரு நூறுபாய் கொண்டா கூட்டா முதல்ல பேங்க்ல வாங்க மாட்டாட போய் எங்களுக்கு இருக்கிற கூட்டத்தில் இதை வேற வந்து நூறு ரூபாய் கட்டுறதுக்கு வந்தியான அதனால அதெல்லாம் எப்படி மாமா சரிப்பட்டு வருமா இப்படித்தான்டா நம்ம என்ன தேச்சும் ஒரு காரணத்தை காட்டி நம்ம ஒதுக்கிறோம் இது முடியாது அது முடியாது சரியா வராதுன்னு இன்னொன்னு பேங்க்ல போய் கட்டணுங்கிறது கூட இல்ல இன்னைக்கு இருக்கிற வேலைப்பாடுகள் அதெல்லாம் பண்றதுங்களை சிரமம் இப்பதான் நெட் பேங்கிங் எல்லாம் இருக்கிறதா உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் கட்டலாம் கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பேங்க் நம்ம கையில வந்துருச்சு இதுக்கு வந்து நீ கம்ப்யூட்டரில் கூட போய் உக்காந்து பண்ணணுங்கிற கிடையாது மொபைல் பேங்கிங்லாம் கூட இருக்குது அதுல இருந்தே நம்ம வந்து எவ்வளவு உரம் வேணாலும் கட்டலாம் ஒருத்தர் அனுப்பலாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது இந்த பேடிஎம்னு ஒன்று இருக்கு பார் அதுல ஒரு ரூபா கூட ஒரு ஆளுக்கு அனுப்பலாம் அந்த அளவுக்கு அதில் வசதிகள் இருக்குது இது மாதிரி வசதிகள் நிறைய இருக்குது பண்ண முடியாதெல்லாம் கிடையாது அட தெரியலனா கூட ஐயா அந்த மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டால் கூட நம்ம அது கன வழிமுறைகளை சொல்லலாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச தொகையை கொடுத்து அதை ஒரு நபர் அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவரு கூட வந்து பேங்க் மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ அனுப்பலாம் அதாவது நம்ம இனம் நம்ம மக்கள் நம்ம சம்ம நம்ம சம்பந்தப்பட்ட நம்ம மனிதர்கள் அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம மனதில் ஒரு உறுத்தல் வந்துச்சுன்னா அதெல்லாம் செய்வோம்டா எல்லாருமே நினைக்கிறேன் நம்ம காரியம் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரியே போகிறதுனாலதான் இது போன்ற இதுகளுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் போகுது அதனால இதெல்லாம் எப்படி எனக்கு என்ன சொல்றது என்னன்னு தெரியல கொஞ்சம் வருத்தமா இருக்குது சரி மாமா அதுக்கே இவ்வளவு புலம்புரிய ஐக்கிய ஐக்கிய உங்க சொல்ல தாங்க முடியலையே நீங்க பாட்டுக்கே திடீர்னு என்ன தேச்சும் ஒரு திட்டத்தை போறலையே அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதுக்கு ஆயிரத்துட்டு புறவழிக்கிட்டு இருக்கிறியே விடுங்க மாமா வாழ்க்கை என்ன கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கதான் செய்யும் அதையெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது இதுவே உங்களுக்கு ஒரு வியாதியா போயிடும் அது இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறவரு நம்ம ஜாஃபர் ஐயா ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு என்னன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எதாவது செய்கிறமே சொல்லிட்டு தான் அவங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க மூலமாக தான் நம்ம அது நட்டினையில் ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்களும் இதை பண்ணாங்க அதை இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன நம்ம நட்டினையில் போட்டோமே ஏதாவது மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்ததா அப்படின்னும் இல்லங்கய்யா ஒருத்தவங்க கூட போன் பண்ணல ஒரு தகவலும் இல்ல அப்படின்னு நான் ஒட்டு மொத்தமா சொல்லிவிட்டேன் அவருக்கு ரொம்ப வருத்தம் போச்சு என்னடாது இவ்வளவு ஒருத்தவங்க கூட கேக்கலன்னா அப்ப என்ன அவ்வளவு நம்ம சரியான ஒரு விஷயத்த பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு சரின்ட்டு அவங்களும் சரி பாப்பேன் வெயிட் பண்ணி பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாமா ஒருத்தவங்க கூட கேக்கல யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பி இருப்பா நீங்க நல்லா பாத்தீங்களா நீங்க நம்ம இவ்வளவு பாத்துக்கிட்டு தானே இருக்கா அதை பாக்காமலாம் இருப்பான் பாத்துக்கிட்டுதான் இருக்கான் யாருக்கும் அனுப்பல ஆனா அந்த ஒரே ஒரு நபர்ல இந்த கத்தார்ல இருந்து முருகன் அப்படின்னு ஒரு ஐயா அவர் கொஞ்சம் கணிசமான ஒரு தொகை அனுப்பியிருக்கிறாங்க ஐயா சொல்லிட்டா நான் வந்து இது வந்து விளம்பரத்துக்காகவோ பெருமைக்காகவும் நான் அதை கொடுக்கல என்னோட மனசு திருப்திக்காக கொடுக்குறேன் அதனால இந்த தொகையெல்லாம் நீங்க வெளியில சொல்லி நம்மள இது பண்ண அதனால இது வந்து என்னோட திருப்திக்காக கொடுத்திருக்கேன் இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க அதனால நீங்க வந்து உங்க தேவைக்கு இதை பயன்படுத்திக்க அந்த பயிற்சிக்கு இதை வச்சுக்கணும் சொல்லி ஐயா ஒரு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்குவோம் அதனால உன் ஃப்ரெண்டுகள்ட்ட எல்லாம் சொல்றதம்பி சொல்லி ஐயா பெரிய லெவல்ல வேண்டாம் ஏதோ உங்களால முடிஞ்சது என்ன முடிஞ்சாலும் அதாவது கொடுக்கறது வந்து பெருசா சின்ன வாங்குறது முக்கியம்லடா கொடுக்குற மனசுக்கு போற அதுதான் பெருசா இருக்கும் அது இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நிறைய வந்து சேரும் அதனால உன் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி என்ன முடியுதோ அவங்களால அதை வந்து அனுப்ப சொல்லு அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து நற்றின் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புவோம் அவங்க அந்த நெட் பேங்கிங் மூலமாகவோ பேடிஎம் மூலமாகவோ எப்படி அனுப்பலாம் அது அவங்க பொறுத்தது அதனால நீ சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் சௌரியமா இருக்கும் பாரு ஏன்னா நம்ம சகோதரர்கள் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கிற அதில் வந்து நம்ம அறிவித்த உடனேயே ஒரு ஐம்பது பேர் வந்து உடனடியாக வந்து அதில் பதிவு பண்ணிட்டாங்க ஐயா நாங்கள்லாம் அந்த பயிற்சிக்கு வர்றோம்னு சொல்லி இன்னும் ஒரு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வர்றோம்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே நெருக்கடியில இருக்கிறதுனால இவங்களைதா இல்லையான ஒரு குழப்பத்துல இருக்குது நம்ம கையில இருக்கு வசதி இருக்கு அப்படின்னா இன்னும் கூட பேரை நம்ம இதுல சேர்த்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அதனால நீ பார்த்து உன் நண்பர்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணும் என்னமோ நம்ம எவ்வளவுதான் செலவு பண்றோம்ட நம்ம வீட்டுல நம்ம ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னு ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா எவ்வளவு செலவாகுது அட வீட்டுல ஒரு கேக் வாங்கி வெட்டுறோம் அதுக்கு எவ்வளவு செலவாகுது எல்லாம் கூட ஸ்கூலில் வந்து திடீர்னு ஒரு இது அறிவிப்படுவா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுங்க பண்ணுவோம் உடனே உங்களை கிட்ட அதனால இன்னைக்கு செலவுகள்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து பெரிய இது கிடையாது எல்லாம் பண்ணிட்டு எல்லா செலவுகளும் நம்ம பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறோம் தவிர்க்க முடியாத செலவுகளும் பண்ணித்தானே ஆகணும் அது மாதிரி இருக்கோம் அது மாதிரி இதே நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம்தான் தம்பி மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு மனசு இல்லைன்னா மார்க்கம் இல்லை அவ்வளவுதான் சரிப்பாமா ஐய ஐயா நீங்க புலம்பு ஆரம்பிச்சா புலம்பிக்கிட்டே இருப்பேன் இதான் ஒரு கெட்ட வழக்கம் சரி விடுங்க பாப்போம் நான் சொல்றேன் நண்பர்கள்ட சொ சொல்லி எதாவது அனுப்ப சொல்றேன் வரும் நீங்க வாங்கிங்க ஆஹ் இதுலயுமே ஒரு நம்பிக்கையோட இருங்க பாமா சும்மா நீங்க இதுக்கு எல்லாருக்கும் கதை சொல்றியே கருத்து சொல்றியே கிடைச்சியா உங்க விஷயம்னு வந்த இப்படி புலம்புரியல கொஞ்சம் தைரியமா இருங்க இதுக்கெல்லாம் போய் மனசை தளர விடாதியே எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாப்போம் சரி நான் கிளம்புறேன் டைம் ஆகுது நீங்க கதை சொல்லுவேன்னு பார்த்து வந்தா நீங்க என்னமோ புதுசா ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறியே ஆ சரிண்ணா கிளம்புறேன் வாமா டைம் ஆச்சு சரிப்பா பார்த்து போயிட்டு வரேன் கதை சொல்ல முடியாது பார்த்தேன் இன்னைக்கு ஒன்றும் மைண்டு மூணு கதை சொல்கிற மாதிரி இல்லை சொல்லுவோம் நான் அடுத்தடு சேர்த்து சொல்கிறேன் நீ போய்ட்டு பார்க்கலாம் சரிம்மா வரேன் சரி பார்த்து பார்த்துறான் போயிட்டு வரான்